ஒருவர் மக்களுக்கு தொழ்த்தால் அவர் தொழுகையை எளிதாக்கட்டும் ஏனெனில் அவர்களில் பழைய நோயாளி முதியவர்களும் உள்ளனர் உங்களில் ஒருவர் தனித்து தொழுதால் தான் விரும்பியபடி தொழுகையை நீட்டிக்கொள்ளட்டும் என்று நபி அலி வசல்லி ஏழு பூஜ்ஜியம் மூன்று முஸ்லிம் நான்கு ஆறு ஏழு